அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கடைசி பத்து நாட்கள் வந்துவிட்டால் நபி சொல்லாகும் அலி அவர்கள் இரவில் விழித்திருப்பார்கள் தன் குடும்பத்தாரை விழிக்க செய்வார்கள் தன் கீழாடையில் இருக்க கட்டிக் கொள்வார்கள் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு முஸ்லிம் ஒன்று ஒன்று ஏழு நான்கு